வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் திண்டுக்கல் மாநகரில் உள்ள கோட்டை மாரியம்மன் மாசி திருவிழா நடந்து வருகிறது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் குண்டர்கள் மூலம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது இதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆதார் கார்டு உள்ளிட்ட அரசு அடையாள அட்டைகளை போலியாக தயார் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நெடுஞ்சாலையோரம் உள்ள ஆயிரக்கணக்கான புளிய மரங்களில் பருவமழை குறைவால் புலிவிளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற நாகூர்தர்கா சந்தனக்கூடு ஊர்வலம் இனிதாக துவங்கியது நெடுஞ்சாலைகளை முறையாக பராமரிக்காமல் சுங்கச்சாவடிகள் மக்களிடமிருந்து சுங்க கட்டணங்களை மட்டும் வசூல் செய்து வருவது கண்டனத்துக்குரியது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வறுமை கோட்டுக்கு கீழேயுள்ள அறுபது லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிதியுதவி அளிக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது வேலூர் சிறையில் ஏழாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் நளினி சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்திய செய்திகள் திருவாரூர் திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் இடைத்தேர்தலை உடனடியாக நடத்தக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது புதுவை கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து அம்மாநில முதல்வர் நாராயணசாமி மூன்றாவது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார் காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் இருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிஆர்பிஎஃப் வெளியிட்டுள்ளது தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் அவசர மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் தொடங்கியது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டும் உளவுத்துறையின் அலட்சியத்தால் இந்த மோசமான தாக்குதல் நடந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் ஒரு இளைஞரை மூளைச்சலவை செய்து மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு நடத்தியுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது ஜம்முவில் செல்போன் இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைகின்றது இந்த தேர்வினை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மையங்களில் பதினெட்டு லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து எழுபத்தி இரண்டு மாணவர்கள் எழுதுகின்றனர் தேர்வு பணியில் 3 லட்சம் பேர் ஈடுபடுகின்றனர் சிபிஎஸ்இ இந்த ஆண்டு தேர்வு முடிவுகளை கடந்த ஆண்டைவிட ஒரு வாரம் முன்கூட்டியே வெளியிட திட்டமிட்டுள்ளது புல்வாமா தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தான் தூதர் ஜோஹல் மஹ்முத்தை நேரில் அழைத்து வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரி குல்பூசன் ஜாதவை நாற்பத்தி ஏழு கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பலுசிஸ்தானில் பாக் கைது செய்தது குல்பூசன் ஜாதவ் வழக்கில் விசாரணை சர்வதேச கோர்ட்டில் பதினெட்டாம் தேதி துவங்குகிறது அமெரிக்கர்கள் பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா பகுதியில் நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு சீனா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது மியான்மரில் அந்நாட்டு தலைவர் ஆங் சான் சுச்சுக்கு ஆலோசகராக இருந்த வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது வணிகச் செய்திகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிர்க்கும் ஜெட் ஏர்பேஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் அறுநூறு கோடி கடன் வழங்க எஸ் பி ஐ தலைமையிலான வங்கிகள் முடிவு செய்துள்ளன இந்தியாவிலேயே அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட முன்னணி வங்கிகளில் ஒன்றான எஸ் பி ஐ எஸ் பி ஐ நெட் பேங்கிங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றை தொடங்கியுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய விமானம் என்ற பெருமையுடன் உள்ள ஏர்பஸ் ஏ தனது உற்பத்தியை நிறுத்த உள்ளது செய்திகள் பாகிஸ்தான் அணியின் சிறந்த ஆட்டக்காரர் பாபர் ஆசம் சமூக வலைதளத்தில் விராட் கோலியுடன் பாபர் ஆசமை ஒப்பிட்டு கருத்துக்களை அதிக அளவில் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விராட்கோலியுடன் தன்னை ஒப்பிட வேண்டாம் என்று பாபர் ஆசம் தெரிவித்துள்ளார் இருநூறு பேர் பங்கேற்கும் தேசிய நடை பந்தயம் சென்னையில் இரண்டு நாட்கள் நடக்கின்றது விதர்பா அணிக்கு எதிரான இரானி கோப்பை போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவின் விஹாரி மீண்டும் சதமடித்து சாதனை செய்துள்ளார் இனி போர்க்களத்தில் தான் பேச வேண்டும் என்று புல்வாமா தாக்குதலுக்கு கிரிக்கெட் வீரர் காம்பீர் கண்டனம் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்து வரும் படத்துக்கு இசையமைப்பாளராக ஹிப் ஹாப் தமிழா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தை தொடர்ந்து நடிகர் சிம்பு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்